அறிவோம் அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ஆத்மபோதம் பகவான் ஆதிசங்கரர் அருளிய பிரகரண கிரந்தத்திலே இந்த ஆத்மபோதத்தை பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் அதிலே கடந்த வகுப்புகள் மூலமாக நாற்பத்தி ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடித்தோம் அதை கடைசியாக ஸ்லோகம் பார்க்கும்போது என்ன பகவான் சொன்னார் அப்படின்னு பார்த்தா இந்த நாம ரூபங்களை அப்பாற்பட்டு தன்னை ஆத்மாவாக நம்ப வேண்டும் நாம் பூரண ஆத்மா என்பதில் நாம் நிலையாக நிற்க வேண்டும் என்பதாக சொன்னார் அது எப்படி அந்த ஆத்மாவை காண்கின்றவனுக்கும் மற்றவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஆத்மாவுக்கு அந்நியமாக காணாதவன் எந்த பொருளை பார்த்தாலும் அதன் மெய்ப்பொருளை மட்டுமே காண்பான் அப்படின்னு சொன்னார் அதுதான் உதாரணம் சொன்னோம் சட்டி பானை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த சட்டிக்கும் பானைக்கும் மெய்ப்பொருள் ஏதாவது இருக்குது உண்மை பொருள் என்ன அப்படின்னா அது மண்ணு அப்ப மண்ணிலிருந்து செய்யப்பட்ட பானைகள் வந்து பலவிதமா இருக்கலாம் அதுக்கு பலவித ரூபங்கள் இருக்கலாம் பலவித பெயர்கள் இருக்கலாம் ஆனா அதனுடைய மூலம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மண்ணு அந்த உதாரணத்தை எடுத்து பொண்ணுக்கும் நமக்கு குட்டி காட்டினார் இல்லையா பொண்ணுங்கும் போது தங்கம் இருக்கு இல்லையா அந்த தங்கம்ங்கிற ஒரு உலோகத்தை எடுத்து மோதிரம் நகை வளையல் அப்படின்னு என்ன மாதிரி டிசைன் டிசனாக நம்ம செஞ்சு பல வடிவங்களை கொடுத்து பல பெயர்களை கொடுத்தா கூட அதனுடைய மூலம் என்ன அப்படின்னு பார்த்தா அது தங்கம் பொண்ணு அப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம அந்த மூலத்தை பார்க்கணும் அதுதான் ஆத்ம ஞானியினுடைய அழகு ஆத்ம ஞானி என்ன பண்ணுவான்னா தன்னை ஆத்மாவாக பார்ப்பான் அப்படி பார்க்கின்றவன் பார்க்கப்படும் பொருட்களை எல்லாம் தன்னையே பார்ப்பான் அதுதான் மூலம் அதாவது அந்த மூலமாக ஆத்மா மட்டும் இருக்கிறது என்ற அந்த பேதமில்லாத அபேத நிலை அதுதான் ஞானிகளுடைய நிலை அவர்தான் ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்ப அந்த ஜீவன் முக்தர்களுடைய லட்சணத்தை தான் இங்க மேலும் விளக்குகிறார் பகவான் ஆதிசங்கரன் அந்த ஜீவன் முக்தர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதாக சுட்டி அப்ப அதில்தான் நம்ம பார்க்கும் பார்வை என்பது கூட நேற்று சொன்னார் நம்ம பார்க்கிற அந்த பார்வை திருஷ்டி பேத திருஷ்டி அபேத திருஷ்டி அப்படின்னு இரண்டு விதமான திருஷ்டியை பத்தி பேசினார் அப்புறம் ஊனக்கண் ஞானக்கண் அப்படின்னு சுட்டி ஏன்னா ஊனக்கண்ணுங்கிறது சாதாரண மனிதன் புறத்திலே பார்க்கின்ற விசே சுகங்களிலே சிக்கிக்கொண்டு அவைகளை உண்மை என்று நம்புவது ஊனக்கன் ஆனால் உண்மையில இறைவன் மட்டும் இருக்கிறான் வேறு எதுவும் இல்லை என்று தெரிந்து கொள்வது ஞானக்கன் அப்ப அந்த இறைவன் மட்டும் எப்படி இருக்கிறான் அப்படின்னா தூய அறிவாக இருக்கிறான் என்ற ஞானம் ஏன்னா இறைவன் இருக்கிறான்னு சொன்ன உடனே நாம் ஏதோ ஒரு உருவத்துக்குள்ள போய் கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த உருவத்தில் இருக்கிறான் இந்த உருவத்தில் இருக்கிறான் சண்டே சச்சரவளில் ஈடுபட்டு இருக்கக்கூடாது என ஆத்ம ஞான விஷயத்துக்குள்ள வர்ற நம்மை போன்ற ஆத்ம சாதகர்களுக்கு ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது அது தூய அறிவாகிய ஆன்மா அவ்வளவுதான் அந்த ஒரு புரிதலோடு நம்ம இருக்கணும் மற்றபடி இந்த உருவத்தில் வரக்கூடிய இறைவன் சிறந்தவர் அந்த உருவத்தில் வரக்கூடிய சுறைவன் தாழ்ந்தவர் அப்படின்லாம் கம்பேரிசன் பண்ணிக்கிட்டு உருவ வேறுபாடுகள்னால சண்டை சச்சரோடு ஈடுபட்டு கொண்டு அப்புறம் அதுலேயும் வந்து மதங்கள் அளவுக்கு பிரித்து பார்த்துக்கிட்டு அப்படி போகக்கூடிய அஜ்ஞானமெல்லாம் இந்த ஊனக்கல் இருக்கிறவர்கள் செய்கின்ற காரியம் ஏன்னா அவருடைய பார்வை வந்து எல்லாவற்றையும் வேத புத்தியிலே பார்த்து கொண்டிருக்கும் பிரித்து பிரித்து பார்க்கற அந்த புத்தி அப்போ அவர்கள் தான் இந்த மாதிரி எல்லாம் ஈடுபட்டு கொண்டு சந்தேக அச்சாரில் இருந்து கொண்டு விவகாரங்களுக்குள்ளே விசே மாட்டி கொண்டு இருப்பார்கள் ஆனால் ஞானியினுடைய பார்வையிலே ஞான கண் அடைந்தவனுடைய பார்வையிலே இங்கு எல்லாம் பிரம்மமயம் என்பதாக தெரியும் அந்த தூய அறிவு எல்லாவற்றிலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது என்பதும் புரியும் அப்படி இருக்கின்றவனுக்கு அங்கு பிரித்தி பார்க்கின்ற இருமைகள் இருக்காது அவன் ஞானி அந்த இருமைகள் அற்ற நிலையிலே அந்த ஞானிக்கு மட்டும்தான் ஆத்ம தரிசனம் உண்டாகின்றது வேற யாருக்கும் அது ஆத்ம தரிசனம் உண்டாகாது ஏன்னா ஆத்ம தரிசனம்ங்கிறது தன்னை தானே அனுபவமாக்குகின்ற ஆனந்த அனுபவம் அது தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருக்கின்ற அந்த பேரானந்த பெருநிலையை எல்லாவற்றிலும் கண்டு ஆனந்தம் அதுதான் ஞானிகளுடைய நிலைப்பாடு அப்ப பிரிச்சு பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை எல்லாம் பிரம்ம மயம் அப்படின்ட்டு பார்க்கும் இடமெங்கும் சச்சிதானந்த பொருளை உணர்ந்து கொள்வதுதான் இங்க ஞானம் சச்சிதானந்தம் பிரம்மம் என்பதாக எல்லாம் சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது அப்ப அந்த பார்வை உள்ள பொருளை உள்ளதாக பார்க்கும் பார்வை அதனால் தன்னை உணர்ந்து அனுபவிக்கும் ஞானிக்கு ஆத்மா ஒன்றை தவிர வேறு எதுவுமே புலப்படாது இருக்கும் அந்த ஒன்றே பலவாக தெரிவதால் அவன் அவற்றில் தன்னை பார்த்து தெரிகின்றான் என்பதாக கடந்த நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டினார் இப்ப இன்றைக்கு நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தை பார்க்கலாம் ஜீவன் முக்தஸ்து தத் வித்வான் பூர்வாபாதி குணான் ஜஜே சச்சிதானந்த ரூபத்வாத் பவேத் பிரம்மர கீட்டவத் இங்க ஒரு உதாரணத்தோடு விளக்கிறார் தன்னுடைய உண்மை சுரூபத்தை உணர்ந்து ஜீவன் முக்தனான சிறப்பை அடைந்தவன் தனக்கு முன்பு இருந்த உடல் மனம் புத்தி போன்ற உபாதிகளையும் சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற மூன்று குணங்களையும் நீக்கிவிட்டு தன் சுரூபமான சச்சித் ஆனந்த நிலையை அடைகின்றான் அந்த சச்சித் ஆனந்த நிலையை அவன் எப்படி அடைகின்றான் வண்டினால் கொட்டப்பட்ட புழு வண்டாகவே ஆது போல அவனது உண்மை நிலையில் அவன் இருக்கின்றான் என்பதாக இந்த நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டுகின்றார் அதுதான் சொல்றார் சச்சிதானந்த ரூபத்வா பவேத் பிரம்மரக் கீட்டவத் அந்த கீட்டவத் அப்படின்னா அந்த குலவி அந்த வண்டு அந்த வண்டு என்ன பண்ணது ஒரு புழுவை போய் கொட்டிக்கிட்டே இருக்கும் அது நம்ம ஏற்கனவே ஓமானம் வந்து கைவல்லிய நவநீதத்திலே பாத்துருக்கிறோம் எல்லா மகான்களும் இதை ஒப்பிடுவாங்க ஏன்னா எல்லாரும் ஒரே ட்ரெடிஷனாக தானே படிக்கிறாங்க இப்ப இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்குரிய இத்தனை ஓமானங்களும் மிகப்பெரிய ரிசிகளால் கொடுக்கப்பட்டது ஒரு சாதாரண பாமரனாலாம் இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை சொல்லவே முடியாது ஏன்னா அந்த ஆத்ம ஞானிகள் அப்படிப்பட்ட ஒரு அரிய விஷயங்களை சமுதாயத்துக்கு கொடுக்கறதுக்காக அவர்கள் அவர்களுடைய மொழியிலே அதை மூல மொழியான சமஸ்கிருதத்திலே கொடுத்தார்கள் அதை பரம்பரை பரம்பரையாக படித்து கொண்டு வந்த குரு சிஷ்ய பரம்பரையிலே வந்த ஞானிகள் தன்னுடைய சிஷியர்களுக்கு அதை எடுத்து புகட்டும் போது அவரவர்களுக்கு தெரிந்த தாய்மொழியிலேயே அதை எடுத்து விளக்கம் கொடுத்தார்கள் அதனால நம்ம தமிழ்ல கைவல்லிய நவநீதம் படித்தாலும் சரி சமஸ்கிருதத்துல ஆத்ம படித்தாலும் சரி எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய அந்த ஓமானங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வரும் ஏன்னா எல்லா ஞானிகளும் அதை படித்து புரிந்து அதை எடுத்து கையாளுவார்கள் அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா அந்த ஒரு குழவையினுடைய இனம் என்ன பண்ணுதுன்னா ஒரு புழுவை எடுத்துட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கும் வச்சு அதுக்கு ஒரு மண் கூடு கட்டும் மண் கூடு கட்டி அந்த புழு அதுக்குள்ள வச்சுட்டு போயிட்டு தினமும் வரும் தினமும் வந்து வந்து அந்த புழுவை பார்க்கும் ரெண்டு கொட்டு கொட்டும் திருப்பி போயிடும் திருப்பி எதையோ தூக்கிட்டு வரும் திருப்பி அந்த புழு கூட்டில் வைக்கும் திருப்பி அந்த புழுவை ரெண்டு கொட்டு கொட்டும் போயிடும் இப்படியே தினந்தோறும் அது வந்து வந்து அந்த புழு கிட்ட வந்து பாத்துட்டு பாத்துட்டு போயிட்டு இருக்கிறது என்ன பண்ணுதுங்கிறது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அது தன்னை காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும் நான் நான் அப்படின்னு காட்டி கொடுத்துட்டே இருக்கும் அந்த புழு அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்ப அந்த புழுவுக்கு என்னன்னா ஓ நான் இந்த இனத்தை சேர்ந்தவன் போல் இருக்கு இந்த வண்டு இனத்தை சேர்ந்தவன் போல் இருக்கு இந்த குலவி இனத்தை சேர்ந்தவன் போல் இருக்குங்கிறது அது புரிஞ்சுக்கிட்டு நாளடைவு அது என்ன ஆகுதுன்னா அந்த புழு அந்த குளவியாகவே மாறுது அதுதான் இங்க விசேஷம் ஏன்னா இங்க வந்து இயற்கையினுடைய படைப்புல நீ எதுவாக நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகின்றாய் அப்படிங்கிற அந்த மனப்பாங்குதான் இங்கு எல்லாவற்றையும் மாற்றி காட்டுகிறது பஞ்சபூதத்தினுடைய அமைப்புல அப்படித்தான் மாற்றி காட்டும் அது இயற்கையினுடைய நியதியும் அப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா இயற்கை வந்து எதையை விரும்புகிறாயோ அதவாகவே நீ ஆகின்றாய்ங்கிறது தானே சாஸ்திரம் சொல்ல வருது அதுதானே பக்தியில தேவதைகள் எல்லாம் என்ன பண்ணுது கையை ஆசீர்வாதம் பண்ற மாதிரி நம்ம கோயில் சிற்பங்கள் எல்லாம் பாக்குறோம் கோயில்ல வைக்கப்பட்ட சிலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா தேவதைகளும் ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கும் அந்த ஆசிர்வாதம் பண்ற அந்த முத்திரைக்கு என்ன பேருன்னா ததாஸ்து நீ எதுவாக நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகின்றாய் ஆகுவாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசிர்வாதம் பண்ற முத்திரை அது அந்த மாதிரி எல்லா தேவதைகள் அது இருக்கு அப்படின்னா நம்முடைய எண்ணம் சார்ந்த வாழ்க்கை நம்ம போய் தேவதைகள் கிட்ட முறையிடுறோம் அப்படின்னா நம்முடைய இருக்கக்கூடிய கவலைகளை கொட்டி தீக்கிட்ட உடனே நம்ம ரிலாக்சேஷன் ஆயிடுறோம் அதுக்குத்தான் உருவ வழிபாடு கொண்டு வரப்பட்டது ஏன்னா நம்ம வந்து வேற யார்கிட்ட போய் சொல்ல முடியும் நம்ம மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கவலைகள் இதெல்லாம் வந்து நமக்கு தெரிந்தவர்கள்ட்ட சொல்லலாம் நமக்கு ரொம்ப வேண்டியவங்க நம்மளாலேயே அவங்களும் சிரமப்பட்டுகிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ளயே அந்த கருத்து பரிமாற்றம் ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனை கொடுக்காது எப்படி அதுக்கு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா இப்ப ஒரு வீட்டுல கணவன் மனைவி இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரு பொருளாதார குடும்பத்துல ஏதோ நோய்வாய்பட்ட பிரச்சனை இது மாதிரி ஒரு சூழல இருக்கிறாங்கன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னதான் ஆறுதலா இருந்தாலும் அந்த மன வருத்தத்தை அவங்களுக்குள்ள கொட்டிக்கிட்டாலும் அதுல ஒரு பெரிய ரிலாக்சேஷன் கிடைக்காது ஏன்னா அவங்களுக்குள்ளேயே அந்த பிரச்சனை அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க தனக்கு ரொம்ப வேண்டியவங்க கிட்ட போய் இந்த பிரச்சனையை சொல்லி கொட்டுனா அவர் அதை கேட்டு ஆறுதல் வார்த்தை சொன்னாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு அதிருப்தி ஒரு மன அமைதி வர்றதை நம்ம பார்க்கறோம் அது மாதிரி ஒரு உண்மையான வெல் நமக்கு இருக்காங்களா அப்படின்னு தேடி போய் நம்ம கொடுக்குற அளவுக்கு இன்றைய காலகட்டத்துல இல்லை அன்றைய காலகட்டத்தில் இருந்தாங்க இன்றைய காலகட்டத்துல எல்லா மனிதனுமே சுயநலம் ஆயிடுச்சு நான் வாழ்ந்தா போதும் மற்றவங்க எப்படியோ நாசமா போனா எனக்கு என்ன அப்படிங்கிற மென்டாலிட்டி வந்ததுனால தான் இத்தனை கலப்படம் பொருளாதாரத்துல மக்கள் இவ்வளவு வேகமா முன்னேறுவதற்கான காரணம் நான் மட்டும்தான் முன்னேறணும் மத்தவ எப்படி போனா என்ன அப்படிங்கிற அந்த கீழ்த்தரமான மனசு அது எல்லா துறையிலையும் வந்துருச்சு இல்லை நம்ம தான் பாக்குறோமில்ல விவசாயத்தையும் எடுத்துக்கிட்டீங்கனாலே அங்கேயே என்ன பண்றான் எல்லா கலப்படமும் பண்றான் அப்புறம் அதை சாப்பிட்றவனும் பல நோய்வாய்ப்படுறான் அதுக்கு மருந்து தயார் பண்ணுற கம்பெனிகளும் நம்மளை வச்சு நிறைய மருந்துகளை கொடுத்து அவங்களும் மருந்து விற்பனை பெரிய லெவலில் விநியோகம் பண்றாங்க அப்போ எல்லா பக்கமும் பிஸ்னஸ் மைண்ட் வந்துட்டதுனால இன்றைக்கு மனித இரக்கம் இல்லாமல் போச்சு யாருக்கிட்டையும் இறக்கமே இல்லை எப்படியோ எப்படி போனா என்ன நாம் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற மென்டாலிட்டி வந்துட்டதுனால இன்றைக்கு நம்ம யார்கிட்டையும் போய் சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இன்றைக்குன்னு இல்லை அன்றைய காலத்திலிருந்து இருந்ததுனால மகான்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி மனிதர்கள் புலம்பிக்கிட்டு இருப்பாங்களே இவங்களுடைய புலம்புல தீக்கிறதுக்கு ஒரு தெய்வ விக்கிரகத்தை வச்சுட்டு அங்க போய் புலம்பு சொல்லிடலாம் அப்படின்ட்டுதான் இந்த கோயில்கள் எல்லாம் உண்டாக்கப்பட்டது அப்ப இந்த கோயில்கள்ல போனா நம்மளுடைய கஷ்டங்கள் நம்ம எடுத்து சொல்லி புலம்பி ஆறுதலாம் ரெண்டு வாரத்து பேசிட்டு வந்தோம்னா அந்த பகவான் எப்படி நமக்கு நல்லது செஞ்சிடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட வராமில்லையா அந்த மனசு நமக்கு என்ன பண்ணது அந்த பிரச்சனையில இருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுத்துரும் அப்ப இதெல்லாம் ஒரு மனம் சார்ந்த விஷயமாகத்தான் நம்ம எல்லாவற்றையும் பாக்குறோம் அதுதான் நேற்றைய சுலோகத்திலையும் பார்த்தோம் ஒருத்த எ எவ்வளவுதான் சொத்து சுகம் வச்சுக்கிட்டு பணக்காரனா இருந்தாலும் தன்னை ஏழைன்னு நினைச்சிட்டா அவன் ஏழையாகத்தான் இருப்பான் அவன் பணக்காரனாக வாழ முடியாது ஏன்னா அவனுடைய மென்டாலிட்டியா அப்படி மாறிடுச்சு தான் ஏழைங்கிற மைண்ட் செட்ல வந்துட்டான்னா அவன் பணக்காரனா வாழ முடியாது அப்ப அந்த மனம் போல் தான் வாழ்வு மனம் எப்படியோ அப்படித்தான் அவனுடைய வாழ்க்கை அதுதான் மகன்கள் ரொம்ப சுட்டி காட்டிகிட்டே வராங்க இங்கேயும் அதுதான் சொல்றதாரு எதுக்கு சொல்ற வர்றாருன்னா அந்த புழுவையும் ஒரு குழவையும் வச்சு நமக்கு புரிய வைக்கிறாரு அப்போ தினமும் அந்த குலவி போய் அந்த புழுவை கொட்டி கொட்டி அந்த குலவியானது போய் பழகிறதுனால அந்த புழு அந்த குலவியை பார்த்து பார்த்து அதுவாகவே மாறிவிடுவது போல இங்கு ஆத்ம சாதகம் என்ன செய்யணும் அப்படின்னா தனது உண்மை சொரூபத்தை இது போன்ற ஆத்ம ஞான பாடங்களை படித்து புரிந்து பிறகு தன்னுடைய சொரூபத்தை உணர்ந்து கொண்ட பிறகு எப்பொழுதும் அந்த ஆத்ம தியானத்திலேயே இருக்க வேண்டும் தன்னுடைய ஸ்புரணத்திலேயே நான் அப்படிங்கிற தன்னுடைய ஸ்புரணத்திலேயே இருக்கணும் அந்த ஸ்முரணம் எப்படி இருக்கணும்னா இந்த உடல் மனம் கடந்து நான் அந்த அறிவாக இருக்கிறேன் அந்த உணர்வாக இருக்கிறேன் அந்த ஆத்மாவாக இருக்கிறேன் அப்படிங்கிற புரிதலோட நாம அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த நிலையிலேயே நிக்கணும் அந்த உணர்விலேயே நிக்கணும் அதுதான் இங்க ஆத்ம தியானம்னு சொல்லப்படுது வேதாந்த சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி ஒரு முயற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா தன்னை தான் அறிந்து தன்மயமாய் நிற்கின்ற அந்த திட ஞானத்திலேயே நிலை பெறுவது அதுதான் சாஸ்திரத்தினுடைய முடிந்த முடிவு கூட ஏன்னா எல்லா வேதாந்த சாஸ்திரமும் மூன்று வழிமுறைகளை நமக்கு சொல்லுது நாம் ஏற்கனவே ஆரம்பத்துல பார்த்தோம் சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் அப்படின்ட்டு இது மாதிரி பாடத்திட்டங்களை காதுகளால் கேட்பது சிரவணம் அவாறு கேட்டவற்றை பற்றி தெளிந்து கொள்வது மனநம் அவாறு தெளிந்த விஷயத்திலே நிலையாக நிற்பது நிதித்தியாசனம் அப்ப நாம் அந்த தூய அறிவாகத்தான் நான் இருக்கின்றேன் என்பதை கேட்டு தெளிந்து புரிந்து கொண்ட பிறகு அதிலேயே நாம் நிலையாக நிற்கின்ற அந்த ஆத்ம தியானத்தை நாம் அடைய வேண்டும் அதுவாகவே நாம் இருக்க வேண்டும் அதற்கு நம்முடைய பற்றுக்களை விட வேண்டும் என்ன மாதிரி பற்றிய இந்த உடல் மனம் புத்தி போன்ற உபாதிகளையும் விட வேண்டும் நம்மிடத்தில் இருக்கின்ற குணாதிசயங்கள் சத்து ரஜஸ் தமஸ் என்ற மூன்று குணங்களையும் நீக்க வேண்டும் நீக்கிவிட்டு நம்முடைய உண்மை சொரூபம் என்ன சச்சித் ஆனந்தம் தான் நம்முடைய உண்மை சுரூபம் அந்த சச்சிதானந்த சுரூபமாக நாம நிலைத்து நிற்க வேண்டும் என்பது தான் இங்க சொல்ல வருது இந்த நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் ஜீவன் முக்தஸ்து தத் வித்வான் பூர்வாபாதி குணான்ஸ் தஜேத் அப்படிங்கிறாரு குணான்ஸ் மூன்று குணங்களையும் நீக்குவாயாக அப்படிங்கிறாரு ஆரம்பத்துல என்ன சொல்லணும்னா மூன்று குணங்களை பத்தி பேசும்போது தமோ குணம் எப்படிப்பட்டது ரஜோ குணம் எப்படிப்பட்டது சத்துவ குணம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி புரிய வச்சு நமக்கு இதெல்லாம் நமக்கு தத்துவ போத பாடத்திலே சொல்லிடும் சொல்லி நமக்கு புரிய வைத்து இந்த மூன்று குணங்களிலேயே மிக உயர்ந்த குணமாக சத்துவ குணத்திற்கு மேலோங்க வேண்டும் என்று நமக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல சொல்லி கொடுக்கும் அப்போ நம்ம ஆரம்பத்துல என்ன பண்ணுவோம் இந்த தமோ குணத்தை கொஞ்சம் நீக்கிக்கிட்டு ரஜோ குணத்திலயே நம்ம மனசு போகாம அலைக்கழிக்கிற மனசை இந்த பக்கம் இழுத்து அகமுகமாக திருப்பி அந்த தியானமாக நம்ம நம்மளை பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்முடைய மனசு வந்து அந்த அமைதி விரும்ப ஆரம்பிச்சு சத்துவ குணத்தை நோக்கி நகரும் சத்துவ குணத்துக்கு மேலோங்கும் அந்த நிலையில நம்ம உயர்ந்து வர வரவே நமக்கு இந்த மாதிரி ஆத்ம ஞானம் நல்லா உள்ள போய் அது திடம் ஆகும்போது அதுதான் திடஞானின்னு சொல்லுது சாஸ்திரம் அந்த மாதிரி திடம் ஆகும்போது இந்த மூன்று குணங்களையும் கடந்த குணாதீதன் அப்படிங்கிற ஒரு நிலை நமக்கு வரும் அந்த குணாதீதன்கிற நிலையை வந்து பகவத்கீதையும் பேசும் அந்த குணாதீதன்னா அந்த மூன்று குணங்களையும் கடந்தவன் அப்படின்னு அர்த்தம் அப்ப அந்த மூன்று குணங்களுக்கும் அப்பாற்பட்ட நிலையில நாம இருக்கக்கூடியதுதான் இங்க குணம் கடந்த நிலை அந்த குணம் கடந்த நிலைங்கிறது குணாதீதங்கிற நிலை என்பது நிர்குணஸ்வரூபமாக பிரம்ம நிலை அந்த சச்சிதானந்த நிலை பிரம்மத்துக்கு நிர்குணம் சர்க்குணம் அப்படின்னு ரெண்டு பேர் வச்சிருக்கோம் நிர்குணம்னா எந்த குணங்களும் அற்றது சர்க்குணம்னா குணங்கள் இருக்கிறது அப்ப நம்ம ஆரம்பத்துல சர்க்குண நிலையில இந்த உலக விவகாரங்களுக்குள்ள ஈடுபட்டு இந்த மனம்ங்கிற ஒரு கருவியை கொண்டு நம்மை நாம் விசாரித்து அறியும் நமக்கு அந்த உண்மை எப்போ புலப்பட ஆரம்பிக்குதோ அந்த உண்மை நமக்கு தெரிய ஆரம்பிச்சுடுதோ அப்ப நம்முடைய எதார்த்தத்துக்கு நம்முடைய உண்மை சொரூபத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்ம சர்க்குணத்திலிருந்து மீண்டும் நம்முடைய மூலத்துக்கே திரும்பிடுறோம் அதுதான் நம்முடைய நிர்புண நிலைப்பாடு அப்போ அந்த நிர்புண நிலையில அந்த சச்சிதானந்த நிலையை நம்ம அடைந்து விட்ட பிறகு நமக்கு இனி அடைவதற்கு ஒன்றும் இல்லை உண்மையிலேயே நம்ம அதுவாத்தான் இருக்கிறோம் புரியாததுனால நம்ம அதை தேடுறோம் அதை தெரிஞ்சுக்க போராடுறோம் அதுக்கான சில பயிற்சிகள் முயற்சிகள் எல்லாம் ஆனால் இது மாதிரி வேதாந்த சாஸ்திரங்களை படிக்கும்போது மட்டும்தான் அது எப்படி சொல்லிக் கொடுக்குது நீ எந்த பயிற்சி எந்த முயற்சி செய்தாலும் அந்த பயிற்சியும் முயற்சியும் உன்னுடைய உடலை சார்ந்து தான் இருக்கும் அல்லது மனதை சார்ந்து தான் இருக்கும் ஆனால் இங்கு உடலுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்ட அந்த தூய அறிவை பயிற்சியினால் அடைய முடியாது அப்படின்னு சொல்லுது அப்ப எப்படி நம்ம அடைகிறது அப்படின்னு சாஸ்திரத்துக்கிட்ட கேட்கும்போது சொல்லுது நீ வந்து உன்னை யாருன்னு தெரிந்து கொள்வதற்கு தவறான புரிதல்களை நீக்குவது தான் அங்கே ஒரே வழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருது அப்ப தவறான புரிதல்கள் அப்படிங்கறது என்ன அப்படின்னா நம்ம சிறுவயதுல இருந்தே நமக்கு பெரியவர்களும் மற்றவர்களும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் நமக்கு ஏற்றி வைத்து கொண்ட ஏராளமான எண்ண பதிவுகள் இதை இதையோ சொல்லிருப்பாங்க நம்பிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்போம் அது அவர்களுக்கும் தெரியாம நமக்கு சொல்லி வச்சிருப்பாங்க ஏன்னா இன்றைக்கு பக்தி எல்லாம் அப்படித்தானே இருக்கு நான் நேற்றைய பாடத்தில் அதை தானே சொன்னேன் இப்ப இன்றைக்கு குழந்தைகள் எல்லாம் எப்படி தாய்மார்கள் வளர்க்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போய் நந்தி காதல ஊது அந்த மாதிரி செய்யி அப்புறம் எச்சில் இலையில் பறண்டு உருள் இன்றைக்கெல்லாம் பக்தி அப்படி தான் இருக்கு கோயிலில் போயிட்டீங்கன்னா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ட பிறகு அந்த எச்சில் இலை இருக்கு பாருங்க அந்த எச்சில் இலையிலேயே உளுந்து பரலுவாங்க ஏன்னா அதுதான் இவங்க பாவமெல்லாம் கரையுமாமா அது எவனோ ஒருத்தர் அந்தந்த மாதிரி பில்டப் பண்ணி விட்டுறவானுங்க இந்த சாமியார்கள்லாம் எப்படின்னா கோயிலில் வருமானத்துக்கு வழி பண்ணிக்கணும் ஏன்னா கல்லா கட்டணும் அதுக்கு பக்தர்கள் வந்தால் தான் காசு எப்படியாவது பக்தர்களை கொண்டு வர்றதுக்கு என்னென்ன புது புது டெக்னிக் இருக்கோ அதை கொண்டு வர சொல்லலாம் அப்படின்ட்டு இவங்களாம் கற்பனை பண்ணி கற்பனை பண்ணி இது மாதிரிலாம் செய்கிறாங்க இப்படி செஞ்சு செஞ்சு மக்களை வந்து மூடர்களாக மாத்திக்கொண்டு இன்னைக்கு இந்து மதம் மாதிரி ஒரு மூடத்தனம் வேற எங்கேயுமே இல்லை வேற எந்த மதங்களும் இந்த அளவுக்கு மூடத்தனத்துல போகல நம்மளை பார்த்து இப்ப கிறிஸ்டியானிட்டியும் அந்த மூடத்தனத்தை கத்துக்கிட்டு இருக்கானுங்க இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்குது அதனால இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் புரியாம செய்யறது அப்படிங்கறத நம்ம நன்றாக தெரிந்து கொண்டு இது மாதிரி பாதைகள்ல பயணம் பண்ணணும் அதுதான் உண்மையான சனாதன தர்மம் சொல்லக்கூடிய சாஸ்திர வழி ஆனா இவர்களெல்லாம் இந்த மாதிரி வருமானத்துக்காக இப்படி கோயில்களை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் செய்யறாங்க பாத்தீங்களா இவர்கள் எல்லாம் படு பாதாளத்துக்கு போயிடுவாங்க ஏன்னா கர்மா தேரி சும்மா விடாது இல்ல கர்மா என்ன பண்ணோம்னா அந்த இலிப்பிறப்புக்கு கொண்டு போயிடும் ஏன்னா புரியாம மற்றவர்களை வந்து தவறான பாதைகளை வழி பணத்துக்காக மற்றவர்களை வந்து அடிமைப்படுத்துவதும் அவர்களை மூடர்களாக மாட்டி இவன் பகட்டான வாழ்க்கை வாழ்வதும் வந்து இங்க இயற்கை தண்டிச்சிடும் உடவே விடாது ஏன்னா அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அவன் முட்டாளாக்கிட்டு அவன் நல்லா வாழ்ந்துட முடியுமான்னா அவனும் நல்லா வாழ மாட்டான் அவனுடைய மரணமும் மோசமா இருக்கும் அவனுடைய மறுபிறப்பும் மோசமா இருக்கும் இதெல்லாம் வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் ஏன்னா நம்ம வாழ்க்கையில பாக்குறோம் இல்லையா கர்மா தேரிங்கிறத நம்ம எப்படி பாக்குறோம் பிறக்கும்போதே கை இல்லாம பிறக்குறான் கால் இல்லாம பிறக்குறான் முகம் வீங்கி பிறக்குறான் எத்தனை விஷயங்கள் ஒவ்வொரு உருவத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா கொடூரமா இருக்கிற மாதிரி எல்லாம் மனிதர்கள் பிறக்கறாங்க அப்ப அந்த பிறவியெல்லாம் எப்படி அந்த மாதிரி பிறந்த அனுபவிக்கணும் ஏன்னா அவன் அவளை பண்ணிருக்கிறதுனால அவன் சாப்பிட முடியாம கஷ்டப்படணும் நடக்க முடியாம கஷ்டப்படணும் இதெல்லாம் இயற்கை தண்டனை கொடுத்து அந்த மாதிரி அவனை வாழ வச்சு பார்க்கும் ஏன்னா அப்பதானே மற்றவங்க கஷ்டம் அவனுக்கும் அனுபவம் எல்லாமே அனுபவம் அப்பதான் மனசு வந்து அதுல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சி அமைதி ஆகும் இல்லைன்னா அமைதி ஆகாது அதுக்குதான் பெரியவங்க அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி அந்த அடி உதவுற மாதிரி அண்ணன் உதவ மாட்டாங்கிறதுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு ஒரு மீனிங் வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இறைவனுடைய திருவடி இறைவனுடைய திருவடி உதவுது போல நம்முடைய உற்றார் உறவினர்கள் கூட உதவ முடியாது அதுக்கு தான் அது உண்மையான அர்த்தம் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாம் ஆனா நாங்கள் என்ன நடிச்சுக்கிறோம் அடிச்சாதான் அவன் திருந்துவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நடைமுறை எடுத்துக்கிட்டு இல்லையா அது மாதிரி சில விஷயங்கள் நம்ம இடத்துல பரப்பப்பட்டிருக்கு ஆனா இங்க உண்மையான அடி என்னன்னா இறைவனுடைய திருவடியை பற்றாதவர்களுக்கு வாழ்க்கையில் விழுகின்ற அடி அந்த இறைவனுடைய திருவடியை பற்ற வைக்கும் இதுதான் விஷயமே ஏன்னா இங்க அடிங்கிற ஒரு விஷயத்த ரெண்டு விதமா பார்க்கலாம் இறைவனுடைய திருவடி வாழ்க்கையிலே விழுகின்ற அடி தர்ம அடி அப்போ அந்த தர்மம் அடிங்கிறது இன்னொருத்த கையிலையோ அல்லது காலிலயோ நம்மளை அடிக்க வேண்டியது இல்லை நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள் இருக்கு பாருங்க அந்த அடியே நம்மளை இறைவனை நோக்கி திருப்போம் பெரும்பாலும் ஆன்மீக விஷயத்துல வர்றவன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டத்துல தான் ஆன்மீக விஷயத்துக்கே வருவாங்க சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க எவனாவது ஆன்மீகத்துக்கு வருவானா அதுக்கு தான் நானே ஏற்கனவே சொன்னேன் அதாவது சொர்க்கம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு இல்லையா சாஸ்திரமே சொல்லுது சொர்க்கம் நரகம் வைகுண்டம் கைலாசம் அப்படின்ட்டு அப்ப இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா பூமியிலயே தான் இருக்கு இந்த சொர்க்கம் அப்படின்னா இப்ப நம்ம பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை பங்களா அரண்மனை அப்படியே லக்சூரியஸ் லைஃபு காரு நாலு பொம்பளைங்க வேலைக்கு அப்புறம் எல்லா வசதி வாய்ப்புகளோட வாழக்கூடிய வெளிநாட்டினர்கள் எல்லாம் நீங்க பாருங்க அவன் என்னைக்காவது கோயிலெல்லாம் போவானா எங்கேயும் போக மாட்டான் அவன் எப்ப பார்த்தானோ பிஸ்னஸ் மைண்டு பணம் பணம் பணம் லக்ஸூரியஸ் காரு பங்களா சொகுசு வாழ்க்கை தண்ணி பெண்ணு இந்த மாதிரி எல்லா சுகபோகங்களும் அனுபவிச்சுக்கிட்டு ஆனந்தமா இருப்பான் கடவுளை பற்றி அவனுக்கு சிந்திக்கிறதுக்கு நேரமே இருக்காது அப்படி ஒன்னு இருக்கான்னு கேட்பான் நீ அவங்கிட்ட போய் பேசுனீங்கன்னா அப்படி ஒண்ணு இருக்கா எனக்கு அப்படி எல்லாம் ஒன்னும் தெரியலையா நான் நல்லா தானே இருக்கிறேன் அதெல்லாம் நான் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லம்மா ஏன்னா அவன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுனால அவன் அங்க வாழ்றான் அப்ப அந்த சொர்க்க வாழ்க்கைக்கு ஏன் அவன் அங்க போறான் அப்படின்னா அது புண்ணிய கர்மா ஆக்டிவேட் ஆகி அவனை அங்க கொண்டு போய் விட்டுருக்கு அதனால அவன் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான் அந்த புண்ணிய கர்மா தீர்ந்த பிறகு அவன் என்ன பண்ணுவான் மீண்டும் அந்த நரக வாழ்க்கைக்கு வருவான் அது எங்க பிறக்கிறா எப்படி பிறக்கிறான்னு நமக்கு தெரியாது அவரவர் வினைவழி அவர் அவர் அனுபவம் அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம விஷயங்களை உள்வாங்கி ஒரு தெளிவுக்கு வந்துட்டா அனாவசியமான விஷயங்களுக்குள்ள மூடத்தனமான விஷயங்களுக்குள்ள போகாம நமக்கு சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம வாழ்றதுதான் இங்க சரியா இருக்க முடியும் உண்மையா சாஸ்திரம் சொல்றது இதுதான் சொல்லுது ஆனா இணைய நிறைய வந்து மக்களிடத்துல செருகப்பட்டு அதுதான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு பெரும்பாலும் கோயில்கள்ல வந்து இந்த கோயில் அர்ச்சகர்களும் பூஜாரிகளும் தான் மக்களை கொலப்புறாங்க ஏன்னா அவர்கள்லாம் சாஸ்திரம் படிக்கிறது இல்லை பணத்துக்காக பூஜைக்கு வந்துடுறாங்க பணம் சம்பாதிப்பதற்காக அந்த கோயில் வேலைகளை எடுத்துக்கிறாங்க கோயில் குருக்களாக இருக்கிறவங்க கூட என்ன பண்றாங்க அது மூலமா ஏதாவது யாக யக்னங்கள் செஞ்சா ஒரு கலெக்ஷன் பார்க்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு போட்டி வேற இன்னைக்கு அரசாங்கம் நியமிக்கப்பட்ட அந்த கோயில் குருக்களுக்கு எவ்வளவு போட்டி சண்டை சச்சரவு அப்படி போயிட்டு இருக்கு அப்புறம் நாமளே பாக்குறோம் இல்லையா கோயிலுடைய அர்ச்சகர்களுடைய நிலைப்பாடெல்லாம் பாக்குறோம் இல்லையா அப்ப நீங்க ரொம்ப டெப்துல யோசனை பண்ணி பாருங்க ஏன் அவன் அவளை கஷ்டப்படுறான் இயற்கையை வந்து இறைவனுக்கு தான் அவன் சேவை செய்யறான் அப்ப இறைவனுக்கு சேவை செய்யறவங்க இன்பமாக எல்லாம் வாழ வேண்டும் நம்ம நடைமுறையில பார்த்தா ஒவ்வொரு அர்ச்சகரும் கஷ்டப்படுறதையும் நம்ம பாக்குறோம் இல்லையா அப்ப எதனால இந்த அர்ச்சகருக்கு இந்த நிலை அப்படின்னு பார்த்தா அதுதான் வினை பயன் அப்படின்னு சொல்றது ஏன்னா இன்னொருத்தர் வாழ்க்கையை கெடுத்து தான் வாழும் ஆசைப்படும் இயற்கை அதை தண்டிச்சிடும் விடாது அவர்களை துன்புறுத்தி பார்க்கோம், ஏதேனும் ஒரு வகையில் துன்புறுத்தி பார்க்கோம், அந்த துன்பம் என்பது அந்த அர்ச்சகர் அவர்களுக்கு தனக்கே வர வேண்டும் என்பது கிடையாது தன்னுடைய குழந்தைகளுக்கோ தன்னுடைய குடும்பத்தாருக்கோ வந்தாலே அவன் பாதிக்கப்படுவான் அதனால பெரும்பாலான குடும்பத்துல பாத்தீங்கன்னா அவனுடைய குழந்தைய ஊனமாக பிறக்கும் நிறைய பேருக்கு குழந்தைய பிறக்காது இதெல்லாம் என்ன காரணம் பாவ ஏன்னா எங்க வாரிசே இல்லாம போயிடும் அவனோட முடிஞ்சுது அந்த வாழ்க்கை அவ்வளவுதான் ஏன் இதெல்லாம் அப்படி நடக்குதுன்னா இது ஜெனரேஷன் வராம அந்த இயற்கை தடுத்துடும் ஒருத்தருக்கு வாழ்க்கைங்கிறது எப்படின்னா வாழையடி வாழை வம்சம் அப்படின்னு பெரியவங்க அந்த காலத்துல சொல்லிருக்கிறாங்க இல்லையா இல்லற தர்மம்ங்கிறது எப்படின்னா இல்லறம் நல்லறம் அன்று அப்படின்னு அவ்வையார் சொல்லுவாங்க அந்த இல்லற தர்மம்ங்கிறது என்னன்னா வாழையடி வாழையாக எப்படி குரு பரம்பரை வருதோ அது மாதிரி ஒருத்தருடைய தர்ம வாழ்க்கை வாழ்கின்ற இல்லறத்தானுக்கும் அந்த பரம்பரை தொடர வேண்டும் அப்பதான் அது வாழையடி வாழையாக வரும்போது அந்த பரம்பரை போயிட்டு அவர்கள் இவர் இந்த வம்சத்தை சேர்ந்த வரப்பா இந்த குடும்பத்தை சேர்ந்த வரப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதுக்குத்தான் ஒரு அடையாளம் ஏன்னா அன்றைக்கு எல்லாம் அப்படிதான் வாழ்ந்தாங்க இன்றைக்குதான் அந்த வம்சாவளி என்னன்னு தெரியுறதில்ல அவன் எப்படி பிறந்தா நமக்கு என்னங்கிறோம் அப்புறம் நிறைய பிறப்புமே இன்னைக்கு மாறி போயிடுச்சு இன்னைக்கெல்லாம் ஜென்ரேஷன் கேப் கொடுந்துருச்சு நிறைய நான் சொல்றது அந்த முறையாக வாழுகின்ற தர்ம வாழ்க்கையை பத்தி பேசுறேன் இப்ப இன்றைக்கு வந்து கலாச்சார சீர்கேட்ல வாழ்ற வாழ்க்கையை நான் பேசல தர்ம வாழ்க்கையை பத்தி பேசுறேன் அப்ப அந்த தர்ம வாழ்க்கையில தர்மப்படி வாழுகின்றவர்களுக்கு எல்லா செல்வமும் கிடைச்சிடும் சந்தான லட்சுமி முதல் கொண்டு கிடைச்சிடும் ஏன்னா அஷ்டலட்சுமிகள் வேணும் நமக்கு சந்தான என்ன குழந்தை பாக்கியம் அப்ப இது மாதிரி எல்லாவற்றையும் இறைவன் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா அவர் அவர் வினைவெளி அவர் அவர் அனுபவம் போது அவன் நல்லது செஞ்சிருந்தானா அந்த நல்லதுக்குண்டான புண்ணிய கர்மா அவனுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் கெட்டது செஞ்சிருந்தானா அந்த கெட்டதுக்குண்டான பாவ கர்மா அவனுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் அந்த அடிப்படையிலே அவர்களுடைய குடும்பம் நல்ல வாழ்வதும் சீர்கேடு அடைவதும் அவர் அவர்கள் என்பது புரிந்து வேண்டும் அப்ப இந்த வினைவழி ஏன் உண்டாகின்றதுன்னா அவர் மனம் சார்ந்த வாழ்க்கை தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் மற்றவன் எப்படி போனா என்ன அப்படிங்கிற அந்த எகத்தாளமான வாழ்க்கை அது என்ன பண்ணதுன்னா அவர்களை கீழ்நிலை பிறவிகளில் பிறக்க வச்சிடுது மேலும் கஷ்டத்தை அனுபவிக்க வச்சிடுது அதனால இங்க வந்து ஆதிசங்கர் என்ன சுட்டி காட்டுறாருனா நீ எதுவாக நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகின்றாய் அப்ப உன்னுடைய எண்ணம் எப்படியோ அதுவே உன் மதி எதுவோ உன் கதி அதுவே அப்ப மதிங்கும் போது நம்ம கெட்ட புத்தி இருக்கிறோம் மற்றவன் அழிச்சு வாழணும் மற்றவனுடைய வாழ்க்கையை நம்ம வந்து அவனை எப்படியாவது கீழே இறக்கிட்டு நான் முன்னேறினா போதும்னு நினைக்கிறான் பாத்தீங்களா அந்த மதியானது என்ன பண்ணதுன்னு அந்த கெட்ட மதி தான் அந்த நிலைக்கு கொண்டு போயிடுது அவனை சார்ந்தவர்கள் அந்த நிலைக்கு கொண்டு போயிடுது அது அவனுக்கு புரிகிறது இல்லை ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான் இன்னொருத்தர் அழிச்சு நான் வாழ்றேன்னு நினைக்கிறான் ஆனா அவனே அவன் குடும்பத்தையும் சேர்த்து அழிச்சிடறான் அப்படிங்கிறத அனுபவத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதுதான் எங்க உண்மை நடைமுறை வாழ்க்கை என்பதையும் நம்ம புரிந்து கொள்றதுதான் மகான்கள் சுட்டிக்காட்டி அப்ப நீ எதுவாக நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகின்றாயங்கும் போது நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி விஷயத்துல அப்போ நீ விசய சுகங்களை விட்டுவிடு உனது உண்மை ஸ்வரூபத்தை உணர்ந்து கொள் நீ வந்து யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி பாடத்திட்டங்கள்ல வந்து உன்னுடைய யதார்த்தத்தை உன்னுடைய சொரூபத்தை நீ புரிந்து நீ அடைய வேண்டியது என்ன அந்த தன்னுடைய இயல்பிலே தன்னுடைய சொரூபத்திலே நிற்பதுதான் நீ அடைய வேண்டியது உன்னுடைய யதார்த்தத்திலே நீ எப்பொழுதும் நின்று பழகு உன்னுடைய சொரூபத்திலே நின்று பழகு அப்ப மற்ற விஷயங்கள் ஆகிய உடல் பற்று மனம் புத்தி போன்ற விஷயங்களிலே நாட்டம் இல்லாமல் அந்த மூன்று குணங்களையும் கடந்த குணாதீத நிலையிலேயே நின்று விட வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு குலவி புழு உதாரணத்தையும் காட்டி இங்க நமக்கு சுட்டி காட்டுறார் அப்ப இந்த மாதிரி நம்ம வாழும் போது இந்த மூன்று விஷயங்கள் அதாவது மனம் புத்தி உடல் அப்படிங்கிற இந்த மூன்று விஷயங்களையும் நம்ம கடந்து விட வேண்டும் அடுத்து வந்து நம்ம இடத்துல இருக்கக்கூடிய குணங்கள் சத்துவ குணம் ரஜோ குணம் தமோ குணம் என்ற மூன்று குணங்களையும் கடந்து விடுவேன் ஏன்னா சத்துவ குணம் அப்படிங்கிற ஒரு மேல்நிலைக்கு நான் வந்துட்டேன் நான் ரொம்ப பணிவா இருக்கிறேன் நான் சமுதாயத்துக்கு சேவை செய்றேன் நான் நல்லது மட்டும் தான் செய்யறேன் ஒரு மென்டாலிட்டியை நம்ம சத்துவ குணத்துல இருந்து செய்வது கூட அது ஒரு அகங்காரத்தின் வெளிப்பாடு தான் ஏன்னா எல்லாமே இந்த உடல் இந்த மனசு மேல ஒரு அபிமானம் இருக்கும்போது இதெல்லாம் செய்ய வைக்கும் ஆனா இதெல்லாம் கடந்து அந்த ஜீவன் முக்த நிலையில இருக்கிறவனுக்கு இங்கு தான் செய்வது ஒன்றும் இல்லை எல்லாம் அவன் செயல் என்பதாக தன்னை ஒப்படைத்து விடுகின்றான் தன்னை இழந்து விடுகின்றான் அதனிடத்துல அதுக்கப்புறம் அந்த இயக்கமானது அதுதான் நடத்தும் அவனை அதுதான் அவனை நடத்தி கொண்டு போகும் அவன் அங்க ஒன்றும் செய்வது கிடையாது அவன் தான் இங்க ஜீவன் முக்தனாகவும் அப்படிப்பட்ட ஜீவன் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியலன்னாலும் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா இன்றைக்கு அவர் எல்லாம் யாரு நம்முடைய வாழ்க்கையில பார்த்த திரமண மகவான் இருக்காரு ராமகிருஷ்ண பரமம்சர் இருக்காரு சமீபத்தில் நம்ம இடத்துல வாழ்ந்து மறைந்த காஞ்சி மகா இருக்காரு அப்ப இது மாதிரி மகான்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுபவத்துல பாக்குறோம் ஏன்னா அவங்க எல்லாம் வந்து ஜீவன் வாழ்ந்து வாழ்ந்து காட்டி நமக்கு நம்மை சரியான பாதையில அழைத்து கொண்டு சென்று அவர்கள் அந்த நிலையை காட்டி விட்டு போய்விட்டார்கள் அப்ப இவர்கள் எல்லாம் எப்படி நடைமுறைக்கு வந்தார்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவர்கள் சொல்லுகின்ற பாதையில நம்ம சரியான படி பயணிக்கிறோமா அப்படிங்கறத விசாரணை செய்து பார்க்க வேண்டும் ஆனா நம்ம என்ன பண்றோம் அவர்கள் சொல்ற விஷயங்களை நம்ம உண்மையை எடுத்துக்காம நம்மளுடைய ஆசைகள் காரணமாக சில சடங்கு சம்பிரதாயங்களை உள்ள இழுத்து போட்டுக்கிட்டு இன்றைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேரு இந்த மாதிரி வேதாந்த சாஸ்திரங்களை படிச்சுட்டும் இந்த விவகாரத்துக்குள்ளேயே சிக்கிட்டு இருக்கிறவங்க நம்ம ஏன்னா அது என்ன காரணம்னா ஆசைதான் காரணம் இங்க வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ள வந்துட்டா இந்த விவேகம் என்ன சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா இங்க ஒண்ணுமே இல்லை வெளிப்புறத்துல பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்லை அங்க வெளிப்பார்வை கொண்டு செய்யப்படுகின்ற அத்தனை செயல்களும் மனதை வந்து புறத்திலேதான் எடுத்துக்கிட்டு போகும் அகத்துல திருப்பாது அப்ப நம்ம அதை செய்யறேன் இதை செய்யற நல்ல காரியம் பண்றேன் சமுதாயத்துக்கு சேவை செய்யற அப்படின்னு என்ன செஞ்சாலும் நம்முடைய அகவெளிப்பேர்னு ஆகும்னா உள்ள திரும்பாம புறத்திலேயே நாட்டம் போய் போய் மீண்டும் நம்ம வெளியேடுத்து போயிடும் ஓரளவுக்கு இந்த மாதிரி பாடத்திட்டங்கள்ல வந்து அந்த புற நாட்டத்தை விட்டு அக நாட்டத்துக்குள்ள வந்து அந்தர்யாமையை நம்ம அனுபவம் ஆட்டிட்டோம்னு வச்சுக்கீங்களேன் அதுக்கப்புறம் இங்க நீங்க செயல் செய்யறது கிடையாது உங்க செயல் கிடையாது எல்லாம் அது உங்களை வச்சு செய்யும் அதுக்கப்புறம் இந்த உடல் இயங்கிட்டு இருக்கும் ஆனா அந்த இயக்கம் தனித்துவமான தன்னுடைய காரியத்துக்காக நடக்காது இந்த சமுதாயத்துக்காக நடக்கும் இந்த உலகத்துக்காக நடக்கும் எப்படி நடக்கணும் நடக்க வேண்டும் அது எப்படி கொண்டு போகணுங்கிறதெல்லாம் அதுவே முடிவு செய்து அவர்களை அழைத்துச் செல்லும் இங்கு நாம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை அதுதான் என் செயலாவது ஒன்றும் இல்லை எல்லாம் மின் செயலை மணிவாசக பெருமான் சரண்டரான மாதிரி இருக்கக்கூடிய அந்த நிலை அந்த நிலை வந்து நம்ம சரண்டர்ன்னு சொன்னாலும் அங்க இருமைகளற்ற நிலை எல்லாம் மின் செயலேன்னு இங்கு தன்னை இழந்து விடுகிறார் ஆனால் அந்த செயல் செய்பவன் யாரு ஈஸ்வரனா மாறிடுறான் போயிடுறாரு மணிவாசக பெருமான ஒருத்தர் இல்ல அவர் ஈஸ்வரர் தன்மைக்குள்ள போய் இந்த உலகம் இயங்குறதுல தானும் ஒரு அங்கமாக அந்த இயக்கத்தோடு இயக்கமா கலந்துடுறாரு அப்படி இருக்கின்ற அந்த நிலை என்ன ஆகுது அவரை அந்த உயிரி அறிவு பரிமாணத்துக்குள்ள கொண்டு போய் இணைச்சிடுது அப்புறம் அதுக்கப்புறம் அங்க பிரிச்சு எடுக்கிறதுக்கு அங்க ஒண்ணு இல்லை அதுக்குதான் நம்ம ஓமானம் எல்லாம் கடந்த பாடங்களை சொல்லும் என்ன சொன்னோம் ஒரு உப்பு கட்டியை எடுத்து நீர்க்குள்ள போட்டா அந்த கடல் நீரிலே கரைந்து விட்ட உப்பு கட்டியை மீண்டும் எப்படி பிரித்து எடுக்க முடியாதோ அது மாதிரி அந்த இறைவனோடு இரண்டரை கலந்து விட்டவனை மீண்டும் வெளியே எடுத்து பார்க்க முடியாது ஏன்னா அவன் அதோட சங்கமம் அதுதான் இங்க யோகம் என்று பார்க்கப்படுகிறது அப்பதான் இங்க நம்ம உடல் முதல்ல விடணும் நம்ம மேல இருக்கிற அபிமானமே இந்த உடல் அந்த உடல் முதல்ல விடணும் அந்த உடல் பற்றை விடுவதற்காக வாழ்ந்து காட்டிய மகான்களில பகவான் ரமண மகர்சி ஒருத்தர் பகவான் ரமண மகர்ஷியுடைய கையில ஒரு கேன்சர் வந்துருது அப்ப அந்த கேன்சரை வந்து அறுவை சிகிச்சை பண்ணணும்னு எல்லாரும் கேட்கிறாங்க அவர் வேண்டாம் இருக்கிற மாதிரி இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்றாரு கேட்கல சீடர்கள் எல்லாம் கேட்காம அந்த சீடர்களா வந்ததுலயே நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க ஆங்கில மருத்துவர்கள் இருந்தாங்க அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிவோட்டிஸா இருக்கிறதுனால அவங்க வந்து இவர அடம் பண்ணுறாங்க நீங்கள் வந்து இதை செஞ்சுக்கணும் ஏன்னா இது கேன்சர் கட்டி பெருசாக ஆனால் நாளைக்கு உங்கள் உயிருக்கு ஆபத்து ஆகிடும் அப்படி இப்படின்னு அவரை ரொம்ப தொந்தரவு பண்ணி அவரை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உப்புக்கு வச்சுட்டாங்க அவருக்கு உடல் பற்றி எனக்கு ஒன்றுமே உடலே இல்லை இந்த உடலுக்கு என்னப்பா கட்டியிருந்தா என்ன கட்டி இல்லாட்டி என்ன என்ன விட்டுருங்க அப்படின்னு கேட்குறாரு ஆனால் இந்த ஆர்கனைசேஷன் ஆசிரமா அப்படின்னு வந்துட்டாலே இது மாதிரி மகான்களுக்கெல்லாம் தொந்தரவு தான் இது மாதிரி வச்சுட்டாங்கன்னாலே சிக்கிக்கிட்டாங்கன்னாலே அவங்கள வந்து இயல்பாக இருக்க விடமாட்டாங்க மக்கள் விடமாட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்துட்ட பிறகு காப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படின்னு ஒருத்த பணம் கொடுத்தாங்கன்னா இன்னொருத்தன நினை சொல்லுவான் ஆஹ் பாருங்க இவருக்கு பணம் பாங்குறாரு இவரு போலிச்சாமியாரு அப்படின்பா அப்ப இது மாதிரிதான் இந்த சமுதாயம் வந்து பப்ளிக்ல போனாங்கன்னா பேரை கெடுத்து விட்டுரும் அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறதுனால மகான்கள் ஒதுங்கி வாழ்றாங்க ஏன்னா வர்றது போதும் நம்ம பிச்சை எடுத்து வந்தா போதும் இங்க எதுவுமே வேண்டாம் ஆர்கனைசேஷனை வைக்க கூடாது அப்படின்ட்டு நிறைய மகான்கள் இருக்காங்க இப்ப நமக்கு தெரிஞ்சது ராமகிருஷ்ண பரமசர் ராமணர் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுறோம் மற்றவர்கள் நமக்கு பெயர் தெரியாதனால நமக்கு அவங்களை பத்தி தெரியல அதனால உலகத்துல சாமியார்களே இல்லையா அப்படின்னு நினைச்சிடாது கோடானு கோடி பேர்கள் இருக்கிறார்கள் நாம் பார்க்க முடியவில்லை நமக்கு அது அனுபவம் ஆகவில்லை ஏன்னா அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அவர்கள் வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை சமுதாயத்துல வந்தாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா டிரஸ்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா மணி மைண்டடா மாறிட்டாங்க சமுதாயம் அவர்கள் முதிரை குத்திடும் அதுக்கப்புறம் என்ன ஆயிடும் அவரை வந்து ஒரு போலீஸ் சாமியார் பட்டம் கட்டிடும் அப்புறம் அவர் சொல்ற கருத்துக்களும் எடுபடாது அப்புறம் அவர் என்னதான் உண்மை பேசினாலும் உலகம் ஒத்துக்கொள்ளாது அப்புறம் அது வேற மாதிரி என்ன ஆகிடும் அந்த ஆர்கனைசேஷன் வச்சவங்களே வந்து அவரை வச்சு பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுடுவாங்க அப்புறம் நாலடைவில் அவர் இருக்கிற வரைக்கும் அவரை வச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டிட்டு இருப்பாங்க நாளைக்கு அவர் இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா மிக பிரமாண்டமான ஆர்கனைசேஷனாக மாறி ஃபுல்லா மணி ஃப்ளோவில் இருக்கும் ஃபண்டு தான் கலெக்ஷன் ஆகிற ஒரு ஆர்கனைசேச நம்ம பார்க்கறோம் அதுக்குன்னே சிலர் பிரத்யேகமா சாமியார்களும் ரெடி பண்றாங்க போலீஸ் சாமியார்களும் ரெடி பண்ணி ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க இது மாதிரி நிறைய திருவண்ணாமலையில இருக்கு அப்ப இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இப்ப என்ன இங்க சொல்ல வரேன் அப்படின்னா இது மாதிரி எதுக்கு செய்யணும் இந்த மாதிரி பாடத்துக்கிட்ட வந்துட்டா இங்க உடலே இல்லையே இந்த உடலே இல்லாத ஒருவன் இந்த உடலை வாழ்விப்பதற்கான வழிமுறைகளை ஏன் செய்ய அவசியமே இல்லை அதுவே பார்த்துக்கும் இயற்கையே எல்லாம் பாத்துக்கும் உன்ன உணவு உடுக்க உட இருக்க இடம் என்கிற அத்தனை அத்தியாவசிய தேவைகளும் அவனுக்கு அதுவே கொடுத்துரும் இங்க மிருகங்கள்ல இருந்து தாவரங்கள் வரைக்கும் உணவு யாரு கொடுக்குறா இயற்கை தானே கொடுக்குது அந்த இயற்கை கொடுக்கும்போது அதுக்கு டூலாஸ்ல யூஸ் பண்ணுது இப்ப நான் போய் ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துறேன் அப்படின்னா அது நான் ஊத்துறேன் நான் நினைச்சுட்டு இருக்கேன் ஆனா அந்த செடிக்கு தண்ணி என்ன வச்சு அந்த இயற்கை ஊத்திக்கிட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரியல அதனால நான் என்னுடைய அகங்காரத்தில் என்ன சொல்றேன் நான் இந்த மரத்தை வச்சு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கேங்க அப்படி நான் சொல்லிக்கிறேன் ஆனா இறைவன் எப்படி இருக்கிறான் மரத்தை வைச்சவன் தண்ணி ஊத்துவான் அப்படின்னு அந்த காலத்துல பெரியவங்களே ஒரு பழமொழி சொன்னாங்களா இல்லையா மரத்தை வைத்தவன் தண்ணி ஊத்துவான் அந்த மரத்தை வச்சவன் எப்படி தண்ணி ஊத்துவான் ஆனா உண்மையிலேயே அதனுடைய தாற்பரியம் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன அப்படின்னா அது இறைவன் பார்த்துக்குவான் ஏதோ ஒரு டூலை யூஸ் பண்ணி அதுக்கு தண்ணி கொடுப்பான் மனிதர்களே இல்லாத வனாந்திரத்துல கூட மலையை கொடுக்குறான்னா இல்லையா தண்ணி வேணும்னா எங்கேயாவது அங்க போய் மனிதர்கள் ஊத்துறாங்களா தண்ணிய அடர்ந்த காற்றுல கூட மழை பெய்து அதுக்கு தண்ணி குடுக்கிறான் அப்ப பஞ்சபூதங்களுக்குள்ள அத்தனை நீதிகளும் இறைவன் இருக்கிறதுனால அவனே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றான் அப்ப இதுல நான் யார் இங்க நான் செய்கிறத்துக்கு அகங்காரம் தான் அகங்காரம் என்னன்னா இத நான் செய்கிறேன் என்னுடைய செயல் இது அப்படிங்கிற மாதிரி ஈகோ அதனாலதான் ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணி நான் ரன் பண்றேன் நான் நடத்துறேன் என்னால இந்த இவர்களெல்லாம் முக்தர்கள் ஆயிவிட்டாங்க என்னால் இவருக்கு மோட்சம் கிடைச்சிருச்சு அப்படின்னு எல்லாம் பெருமை அடிச்சுக்கிறது இங்க யாரும் யாரும் மோட்சத்தை கொடுக்க முடியாது அவரவர்களே அந்த மோட்சத்தை அடைவதற்கான பாதையில பயணிக்கின்றார்கள் அதற்கான கருவிகள் இவர்கள் எல்லாம் என்பது இவர்கள் அறியாமல் இருக்கின்றார்கள் நம்ம புரிந்து வேண்டும் அந்த வகையில இப்ப இந்த உடல் இல்லாமல் வாழ்ந்த பகவான் ஸ்ரீரமணருக்கு அந்த ஆபரேஷன் நடக்குது அப்போ அந்த ஆபரேஷன் கையில செய்யறாங்க டாக்டர் வந்து உங்களுக்கு மயக்க ஊசி போட்டுறோம் ஆபரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வழி தாங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க ரமண மகரிசி என்ன சொல்றாருன்னா வேண்டாம் எனக்கு மயக்க ஊசியெல்லாம் வேண்டாம் நீங்க அப்படியே பண்ணுங்க அப்படிங்கிறாரு அப்படி பண்ணா நீங்க தாங்க மாட்டீங்க கஷ்டப்படுவீங்க அப்படின்னா இந்த உடம்பே இல்லைங்கிற நீங்க என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்க பண்ணுங்க பரவாயில்ல அப்படின்றாரு அப்போ அவரை வந்து நினைவிலையே வைத்து நனவழியா அவருக்கு ஆபரேஷன் நடக்குது அவர் அது ஒன்றும் பெருசாவே எடுத்துக்கல அந்த உடம்பு பற்றே இல்லாததுனால அந்த கையில இருக்கக்கூடிய அந்த கட்டியை அகற்ற வரைக்கும் அவர் ஒன்றும் வழியே உணர்வே இல்லை அப்புறம் அந்த கட்டியை அகற்றின பிறகு அதற்கப்புறம் அந்த கட்டுக்கிட்ட எல்லாம் போட்ட பிறகு சிசியர்கள் கேட்கறாங்க உங்களுக்கு வழியே தெரியலையா வழியே இல்லையா அப்படின்ட்டு வழி தெரியாமல இல்ல வழி இருக்கும் ஆனா அதை நான் கவலைப்படுறதில்லை அதை உணர்வதில்லை அதை நான் சிந்திக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றார் தங்களுக்கு வழியே இல்லையான தொடர்கள் கேட்ட பிறகு அதற்கென்ன வழி இல்லாமல் போகுமா அது பாட்டுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சர்வசாதாரணமாக அதை சொல்லிவிடுகின்றார் அப்போ அத்தகைய ஒரு பொருட்படுத்தாத மனோநிலை நம்மிடத்திலேயும் வர வேண்டும் என்பதாக இங்கு சுட்டி பகவான் ஆதிசங்கர வந்து உதாரணமா எடுத்து சில விஷயங்களை சொல்லும் போது நாம அவர் வழியில வந்த சில மகான்களையும் எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு நமக்காக அவர்களை ஃபாலோ பண்றோம் ஏன்னா இப்ப நம்ம வந்து இந்த வழிமுறைக்கு வர்றதுக்கு நமக்கு யாராவது ஒருத்தர் வழிகாட்டி வேணும் இல்லையா நான் இந்த பாதையில பயணிக்கிறேன்னா அவரு போன பாதை எனக்கு பிடிச்சிருந்தா தான் அந்த பாதையில நான் பயணிப்பேன் அது அந்த பாதையில அவர் போயிட்டு அவர் சொல்றாரு இல்ல இந்த பாதை நல்லா இருக்கு இதுல வாங்க அப்படின்ட்டு அதுதானே நடைமுறை உண்மை பாதைன்னு சொல்றது நம்ம எப்படி எடுத்துக்கணும் இப்ப நம்ம வந்து இந்த உலகியல் பாதையிலேயே நீங்க இந்த ரோட்ல போறதுக்கு ஏற்கனவே அந்த பக்கம் போனவரு இந்த ரோடு நல்லா இருக்கு வாங்கன்னு போலாம் அந்த ரோடு மோசமா இருக்கு கரடு மாடா இருக்கு இந்த பக்கம் போகாதீங்கன்னு போக மாட்டோம் அது மாதிரி இந்த ஆன்மீக வாழ்க்கையில தான் போன பாதையில வென்று காட்டிய மகான்கள் இந்த பாதை நல்லா இருக்கு இதுல வாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பாதையில போகும்போது நாம அவர்கள் அடைந்த நிலையை அடைய முடியும் அவர்கள் அடையும் போது நாம அடைய முடியாதான்னா இங்கு அடைவதற்கு ஒன்றும் இல்லை அதுவாகத்தான் நாம் இருக்கிறோம் என்ற புரிதல் வருவதுதான் இங்க விஷயம் அது அவர்கள் அந்த புரிதலுக்கு வந்தார்கள் அந்த நிலையை அடைந்தார்கள் நமக்கு அந்த புரிதல் வரவில்லை அதனால அந்த நிலையை நாம் அடையவில்லை அவ்வளவுதான் வித்தியாசம் அதே மாதிரி ஒருத்தருக்கு மாதிரியே எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது இப்ப ரமணருக்கு பதினாலு அந்த ஒரு அனுபவம் வந்துருச்சு அது மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் வரணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் வரணுங்கிறதே கிடையாது இங்க யாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும் அந்த அனுபவம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கும் எதில் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நாம் நம்மை உணர்வதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமையும் அவ்வளவுதான் அந்த நிலை வரும்போது நமக்கு நம்முடைய யதார்த்தம் நம்முடைய சொருவும் அனுபவம் அது நம்ம மற்றவரோட கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர் இந்த வயசுல அடைஞ்சார் அவர் அந்த வயசுல அடைஞ்சார் அப்படின்னு யாராவது கம்பாரிசன் பண்ணி பார்க்கணும்னா நடக்கவே நடக்காது ஏன்னா எங்க மகான்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பாத்தீங்கன்னா ரமணருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம் ராமகிருஷ்ணருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம் ஆனால் இவங்க ரெண்டு பேருடைய கம்பேரிசனை பண்ணி இவருக்கு இப்படி அவருக்கு அப்படி எனக்கு எப்படி நடக்கணும் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு எப்படி வேணால் நடக்கலாம் சின்ன சின்ன விஷயங்களே நமக்கு அந்த அனுபவத்தை கொடுத்துடலாம் ஒரு விஷயத்தை கேட்கறதுனாலே நமக்கு ஃபயர் ஆகிடலாம் ஒரு புரிதலுங்கிறது ஒரு வினாடி தானே ஒரே வினாடியில் அந்த புரிதல் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் அந்த நிலைப்பாட்டுக்கு நம்ம போயிடுவோம் இது தான் நடக்க வேண்டிய ரசவாதம் இந்த ரசவாதம் அந்த செகண்ட்ல நடக்கும் அவ்வளவுதான் அது எப்போ நடக்கும் எந்த வினாடியில் நடக்கும் யாருக்கும் தெரியாது ஆனால் அது நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும் அந்த நடப்பதற்கும் அவனுடைய அனுகிரகம் இருக்க வேண்டும் என்றுதான் இங்க பார்க்கப்படுகிறது அவன் அவன் தாள் பணிந்து என்பது போல அவனுடைய அனுகிரகம் இல்லாமல் நாம் அந்த நிலைப்பாட்டுக்கு போக முடியாது ஏன் என்றால் இருப்பது அவன் மட்டும்தான் அவனே தன்னை உணர்வதற்கான அந்த பிரத்யேக தகுதியை அந்த உடலுக்கும் மனதிற்கும் அவனே உண்டாக்கி கொடுப்பான் அப்படி கொடுக்கும்போதுதான் அது அந்த நிலைக்கு வர முடியும் மற்றபடி நாமல்லாம் என்ன தலைகளா உருண்டு பிறந்தாலும் அது நடக்காது ஒட்டாது அதை நம்ம புரிந்து வேண்டும் என்பதாகவும் இங்கு பார்க்கப்படுகிறது அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்ல வர்ற முக்கிய சாரம் அப்ப நாம வந்து எதை அணைய விரும்புகின்றோம் என்பது நம்முடைய அதீத ஆர்வத்தை பொறுத்து இருக்கிறது அதை பொறுத்து நம்ம அந்த பாதையிலேயே பயணம் செஞ்சா நம்ம ஜெயிச்சுடலாம் நம்ம பாதை மாறி போய்கிட்டு இருந்தோம்னா ஜெயிக்க முடியாது அப்ப நமக்கு என்ன ஆகும் இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சோண்டு போய் எதுலையுமே உறுப்பிடாமல் வீணாக தான் போகிறோம் ஏன்னா நம்ம அப்படி தான் பண்ணுறோம் பொதுவாகவே நம்ம வந்து நடைமுறை உலக வாழ்க்கையில் இப்போ பணக்காரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து மோட்டிவேஷன் மீட்டிங் இருக்கு இல்லையா ஒரு பெரிய பிஸ்னஸ் நடக்குது அந்த பிஸ்னஸ் மீட்டிங் வைக்கிறாங்க அப்போ அந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ்லாம் வர சொல்லிவிட்டீங்க இன்னைக்கு நம்ம கிளாஸ் இருக்குனுருவாங்க அந்த கிளாஸில் போய் உக்காந்திங்கன்னா நீங்க வந்து ஒரு விஷயத்த போக்கஸ் பண்ணணும் அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும் நீங்க இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அலமோதிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு அதுக்கு ஒரு உதாரணம் வேற சொல்லுவாங்க எப்படி உதாரணம் சொல்லுவாங்கன்னா இப்ப நீங்க ஒரு தண்ணி எடுக்கணும் பூமியில இருந்து அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ஒரு போரை போடுறீங்க அந்த போரை வந்து ஒரு ஐம்பது அடி போடுறீங்க நூறு அடி போடுறீங்க தண்ணி வரல அப்ப இந்த இடத்துல தண்ணி இல்ல போடுறது அப்படின்னு நினைச்சு அந்த போர் போடுறதை நிறுத்திட்டு திருப்பி ஒரு பத்து அடி தள்ளி இன்னொரு இடத்துல போர் போடுறீங்க அங்கேயும் அதே மாதிரி ஒரு ஐம்பது அடி போடுறீங்க நூறு அடி போடுறீங்க தண்ணி வரல அப்ப இது மாதிரி மாத்தி மாத்தி போர் போட்டுக்கிட்டே இருந்தா எப்பயுமே தண்ணி வராது ஏன்னா அங்க தண்ணி வரணும்னா குறைந்தபட்சம் ஒரு நானூறு அடி ஐநூறு அடி ஆழத்துல போனா தான் அங்க தண்ணி இருக்குங்கிறது தெரியாம மூடத்தனமா ஒரு நூறு அடி இரநூறு அடியிலே தண்ணி வரல தண்ணி வரலன்ட்டு பத்து இடத்துல ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்க அதனால ஏதாவது பலன் இருக்கா ஒரு பலனும் இல்லை அப்ப இந்த உதாரணத்தை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நம்ம அப்ளை பண்ணும்போது இப்ப நான் என்ன பண்றேன் இந்த சாமியை கொஞ்ச நாள் கும்பிடுறேன் அந்த சாமியை கொஞ்ச நாள் கும்பிடுறேன் அவர்கிட்ட அணுகிரக எதிர்பார்க்குறேன் அவர்கிட்ட நடக்கலை அப்போ உடனே சனி பகவானை பார்த்து கொஞ்சம் வேண்டுதல் வைக்கிறேன் அவர்கிட்ட ஒன்றும் நடக்க மாட்டேங்குதா சரி குரு பகவான் கிட்ட போயிடுறேன் குரு பகவான் கிட்ட கொஞ்சம் கோரிக்கை வச்சு பார்க்குறேன் அந்த டைம் மாறுது ஒன்றும் இவரும் பிரயோஜனப்பட மாட்டார் போல் இருக்கு சூரிய பகவானை பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு சூரிய பகவானை கொஞ்சம் பிடிக்கிறேன் சூரிய பகவான் கிட்டேயும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது சரி அப்போ செவ்வாய் பகவானை பிடிக்கும்ட்டு இப்படியே மாறி மாறி பகவான்களை மாத்திக்கிட்டு இருக்கிறதுனாங்க என்ன நடக்க போகுது பத்து இடத்துல குழி போட்ட வேலை தான் நடக்கும் எந்த கடவுளுடைய அனுகிரகமும் கிடைக்காது அப்ப இங்க இயக்க இறைவனை ஏதேனும் ஒரு உருவத்துல வழிபாடு பண்றாங்க இருந்தா கூட அதுல முழுமையாக நிற்கின்றோமானா நம்ம நிற்கல ஏன்னா இன்றைக்கு நம்ம அப்படி மாற்றப்பட்டு விட்டோம் இன்றைக்கு வந்து நம்ம எப்படி நம்முடைய ஆன்மீகம் போயிடுச்சு அப்படின்னா கடவுளோடைய சிலையை கூட பூதாகரமா மாத்தனாதான் இன்னைக்கு கூட்டம் போகுது சும்மா நீங்க ஒரு ரெண்டு அடி ஒரு அடியில கடவுள் சிலையை வச்சு வணங்கி பாருங்க வரமாட்டான் ஒரு நூறு அடி ஐம்பது அடியில ஒரு பிரம்மாண்ட சிலையை கட்டிடுறோம் அப்படி கட்டினவுடனே அந்த பிரம்மாண்டத்தை பாக்குறதுக்கு கூட்டம் அலம் இல்லையா அப்படித்தானே நம்ம இன்னைக்கு எல்லா கோயில்களையும் பாக்குறோம் எந்த கோயில்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னா ஒரு கோயிலில் இன்னைக்கு எவ்வளவு பிரமாண்டமா சிலை வைக்க முடியும் அம்பாள் சிலை அப்படியே கீழே இருந்து பார்த்தோம்னா தலை தூக்கி பாக்குற மாதிரி ஒரு பிரமாண்ட சிலை இருந்தா இதுதான் அம்பாள் சக்தி வாய்ந்த அம்பாள் ஸோ சின்னதா இருந்தா இந்த அம்பாள் சக்தி பத்தாது அப்படிங்கிற மைண்ட் செட் ஆயிடுச்சு இன்னைக்கு அப்ப அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய முருகன் சிலை பெரிய பெரிய அம்பாள் சிலை பெரிய பெரிய சிவன் சிலை அப்படி வச்சு இன்னைக்கு ட்ரெண்டு போயிட்டு இருக்கிறதுனால இப்படி ஒரு கூட்டம் அலம் மோதிரத நம்ம பார்த்து நாமளும் கொஞ்சம் விழிச்சிக்கணும் ஏன்னா இங்க இப்படிலாம் ஒண்ணுமே இல்லை இந்த மாதிரி வெளிய வந்து ஏதேனும் ஒரு விஷயத்தை எவ்வளவு ஒருத்த புரளிக்கு அழைப்பி விட்டுட்டானா அதை புடிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த அஜானம் நம்ம இடத்துல விலக வேண்டும் என்பதாக பார்க்கப்படுது அப்ப எதுக்கு இதை நான் இப்படி சொல்ல வரேன் அப்படின்னா அந்த புரிதலற்ற தன்மை இந்த நாட்டம் வந்து புறத்திலே போக போக மனசானது இந்த மாதிரி புறவிருத்திகள்லேயே ஆர்வத்தை காட்டி காட்டி இந்த மாதிரி வெளி போய் போய் இன்னொருத்த எப்படி போனா என்ன நான் வாழ்ந்தா போதும் அப்படிங்கிற சுயநலமான பான்மை மேலோங்கி அந்த மனிதர் என்ன ஆயிட்றான் பயனற்ற வாழ்க்கையை வாழ்ந்து வீணாக போகின்றான் வந்த வேலையை முடிக்காமையே வாழ்க்கைய முடிச்சுக்கிறான் அப்ப அது மாதிரி நம்ம தேடும்போது இந்த மாதிரி பாதை மாறி மாறி பயணம் செய்தோம்னா நம்ம அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாது ஒரு ஊருக்கு போய் சேர்னோம்னா அந்த ஊருக்கு போற சரியான பாதையில நம்ம பயணம் பண்ணா அதனுடைய இலக்கை நம்ம சரியான நாட்கள்ல சரியான நேரத்துல போய் சேர முடியும் இப்போ இங்கிருந்து நம்ம டெல்லிக்கு போகிறோம் அப்படின்னா அந்த டெல்லிக்கு உண்டான பாதை எதுன்னு கேட்டுக்கிட்டு சரியா பயணம் பண்ணால் பரவாயில்ல நம்ம டெல்லிக்கு போகிறதுக்கு ஆப்போசிட் ரூட்ல பயணம் பண்ணிட்டு இருந்தோம்னா என்னைக்கு நம்ம திரும்பி வந்து திருப்பி டெல்லிக்கு போறது அதுக்கு டைம் பத்துமா அதுக்கு காலம் இருக்குமான்னு சொல்ல முடியாதுல்ல அப்ப அது மாதிரி இங்கே நமக்கும் ஆயில் இருக்குமான்னு சொல்ல முடியாதுல்ல அது மாதிரி இங்கே நம்மளுடைய ஆயில் காலம் முடிஞ்சிடும் நம்ம பாதை மாதிரி பயணம் பண்ணி திரும்பி வந்து பார்க்கறதுக்குள்ள பிறவி முடிஞ்சிடும் அடுத்த பிரிவுக்கு தான் என்ன பார்க்கணும் அடுத்த பிரிவில் இந்த மாதிரிலாம் வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது ஏன்னா மனம் பக்குவப்படாத நிலையில ஆசைகள்ல சிக்கிக்கிட்டு இருக்கிற மனசு அடுத்த சம்ஸ்கார பதிவுல தூக்கிட்டு வந்து வேற மாதிரி வாழ்க்கையை வாழும் அப்ப இந்த மாதிரி புரிதல் இல்லாத ஒரு நிலையை நம்ம உண்டாக்கி கொள்ளக்கூடாது இந்த இடத்துலதான் நம்ம விழித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக மகான்கள் சுட்டிக்காட்டி நீ அந்த ஆத்ம தரிசனத்திலேயோ அந்த ஆத்ம ஞானத்திலேயே நின்று பழகவாயாக அதை விட்டு வேற பாதைகளே போகாதே புறத்திலே நாட்டம் வைக்காதே என்பதாக ஆழமாக இந்த நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டிக்கிறார் அதை நம்ம நன்றாக உள்ள வாங்கிக்கணும் ஏன்னா நம்ம அந்த நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னா நாம வாழ்றதுக்கெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டியது அதுவே எல்லாம் நம்மளை வாழ வச்சிடணும் நம்ம உடல் மேல பட்டிருக்கிறதுனாலதான் எனக்கு எங்க சாப்பாடு கிடைக்காதோ குடும்பம் நடக்காம போயிடுமோ அப்படின்லாம் பயப்படுறோம் நீங்க அந்த இயக்கத்துவ அறிவிக்கிட்ட ஒட்டுமொத்தமா அவங்களை ஒப்படைச்சிட்டீங்கன்னா மரத்தை வச்சாம தண்ணி ஊத்து மாதிரி நமக்கு தேவையானதை அதை இந்த உடம்புக்கும் இந்த உடம்பை சார்ந்த உறவுகளுக்கும் உருவாக்கி இருக்கு அவன் பொறுப்பாளி ஆயிடுறான் ஈஸ்வரத்தன்மைக்குள்ள போகும்போது ஈஸ்வரன் அதுக்கு கர்த்தா ஆயிடுறான் இங்க நான் கர்த்தா கிடையாது நான் போக்தா கிடையாது இங்க எல்லாமே கர்த்தா போக்தா வந்து ஈஸ்வரத்தன்மைக்குள்ள ஒப்படைச்சிட்டோம்னா இங்க நான்கு தனித்துவத்தை நான் இழந்து விட்டேன் என்றால் இங்கு நானுங்கிற ஒருத்தர் இல்லை அப்ப என்னுடைய வாழ்க்கை வாழ்றது அவன்தான் அப்படிங்கும்போது அப்படிப்பட்ட ஞானிகளுடைய வாழ்க்கையை அது பார்த்துக்கும் அது அவர்களை வெளியே கொண்டு வந்து காட்டும் எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படி பண்ணப்பட்ட மகான்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படி எக்ஸ்போஸ் ஆக விரும்பாத மகான்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா அவர்கள் யாரும் எங்கும் வீணாக போவதில்லை அவர்கள் அந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுறாங்க அதுதான் இங்கே விஷயம் அதை நம்ம புரிந்து கொண்டு அந்த பாதைகளை பயணிக்க வேண்டும் என்பதாக இந்த நாற்பத்தி ஸ்லோகம் சுட்டி அடுத்தது ஐம்பதாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் தீர்த்துவா மோகார் நவம் தேசாதி யோகி சாந்தி சமாயுக்த ஆத்மா ராமோராஜ அப்படிங்கிறார் இந்த ஐம்பதாவது ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா அத்தியாத்ம ராமாயணம் அப்படிங்கிற ராமாயணம் இருக்கு இல்லையா இதிகாசங்கள் ராமாயணம் மகாபாரதத்துல ராமாயண கதையில வந்து ராமன் சீதா அனுமான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்லாம் எப்படிங்கிறது ராமாயணம் படிச்சிருக்கிறோம் இப்போ இந்த ஸ்லோகம் அந்த ராமாயண கதையை எப்படி நம்மிடத்துல கொண்டு வந்து சேர்த்துங்கிறது இங்க பாப்போம் இப்போ ஐம்பதாவது ஸ்லோகம் மோகம் எனும் கடலை தாண்டி வந்து முண்டு எழுகின்ற ஆசை கோபம் முதலான அறக்கர்களை முற்றிலுமாக அழித்து யோகியானவன் அமைதியுடன் ஆத்மாவிடத்தில் ஒன்றி ஆனந்தத்தை அடைந்தவனாகி ஒளி வீசுபவனாய் இருக்கின்றான் என்பதாக இந்த ஐம்பதாவது ஸ்லோகம் சுட்டிக்காட்டுது இந்த ஐம்பதாவது ஸ்லோகம் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா ஆத்மாராமனாக இருக்கின்றான் அந்த ஆத்மாவிடத்திலேயே ஒன்று விடுகின்றான் அவன் எப்படி ஒன்று விடுகின்றான் மோகம் எனும் கடலை தாண்டிறான் ஆசைகள் இல்லை அவனிடத்துல அவனிடத்துல இந்த காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் என்ற எந்த பற்றும் இல்லை மூன்று குணங்களும் இல்ல சத்துவம் ரஜஸ்தமஸ் என்ற மூன்று குணங்களும் இல்ல உடல் மனம் புத்தி போன்ற அந்த கரணங்களும் இல்ல அப்ப அந்த இல்ல புறக்கரணம் இல்ல உடலும் இல்ல அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவனுக்கு என்ன வரும் ஆசையும் இல்ல கோபமும் இல்லை அவனே இல்லாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவன் என்ன அந்த ஆத்மாராமன் விடுகின்றான் ஆத்மாராமன் அப்படின்னா அந்த ஆத்மாவாகவே ஆகிவிடுகின்றான் அந்த ஆனந்தத்தை அடைந்தவனாகி ஒளி வீசுவவனாக இருக்கின்றான் அந்த தேஜஸ் அந்த ஆத்ம பிரகாசத்திலே திளைக்கின்றான் ஜீவன் முக்தனுடைய லட்சணத்தை ராமாயணத்தோட ஒப்பிடுறதாக இங்க பார்க்கப்படுது இந்த ஸ்லோகத்துல ஆத்மாராம அப்படிங்கிற ஒரு சொற்றடன் என்ன வருதுன்னா ஆத்மாவில் திளைத்து இன்புறுவதாக அர்த்தம் ஆத்மாராமன் என்றால் ஆத்மாவில் திளைத்து இன்புற்றிருக்கின்றவனை தான் ஆத்மாராமன் என்று சொல்வோம் அப்ப ராமகா அப்படிங்கிற ஒரு சமஸ்கிருத வார்த்தை வருது ராமகா அப்படின்னா இந்த அத்தியாத்ம ராமாயணத்திலே ராமனுடைய கேரக்டர் அது ராமகா அப்படின்னா ராமனுக்கு ஒரு கேரக்டர் ராமன் உண்மையிலே யார் தெரியுமா ஆத்மா தான் அப்ப அந்த ஆத்மாவே வந்து அல்லல் படுது இங்க சப்ஜெக்டை புரியறதுக்காக எப்படி இங்க புரிய வைக்கிறாரு கேளுங்க இந்த கதை எப்படின்னா இந்த அத்தியாத்ம ராமாயண முறையிலே ராமாயண நிகழ்வுகளை சுருக்கமாக இந்த ஸ்லோகத்திலே குறிப்பிடப்படுவதாக பெரியோர்கள் சுட்டி அப்படி சுட்டி அந்த குறிப்பை நம்ம இங்க பாக்கலாம் எப்படின்னா ராமன் சீதையை இழந்து தவிப்பது போல இந்த ஜீனும் அதிய இ இழந்து தவிக்கின்றான் அப்படின்னு உருவகப்படுத்தப்படுது இங்க ராமன் வந்து சீதையை இழந்துட்டு துயரம் அடையறான் துன்பம் அடையறான் சீதையை அடைய முடியாமல் தவிக்கிறான் அது மாதிரி இங்க ஜீவன் அந்த ஆத்மாவை இழந்துவிட்டு தன்னை யாரென்று தெரிந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதாக இந்த உருவகத்தை இங்கு இணைக்கப்படுகிறது அதன்படி விருப்பு விருப்பு எனும் வாசனைகளாகிய அறக்கர்களினாலே இப்போ அந்த வாசனைகள்னா என்ன நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த விருப்பு வெறுப்பு என்ற உருமைகள் இருமை எண்ணங்கள் அதான் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் என்ற அத்தனை கெட்ட விஷயங்களும் அறக்கர்களாக நம்ம இடத்துல இருக்குது அந்த அறக்கர்கள் இடத்துல மோகம் எனும் கடலின் நடுவிலே அமைதி எனும் சீதை சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் அப்ப இங்க சீதையை வந்து எப்படி ஓமானப்படுத்துறாருன்னா அமைதியாக ஓமானப்படுத்துறார் சாந்திங்கிற முறையில் இங்க சொல்லப்படுது சீதைக்கு வந்து சாந்தி அப்படிங்கிற நிகழ்வு அதுதான் சொல்றாரு சாந்தி சமாயுக்த ஆத்மாராமோ விராஜத்தை அப்ப சீதை வந்து அமைதி நிலையில் இருக்கிறாள் அவள் எப்படி சிறை வைக்கப்பட்டிருக்கிறாள் பல அறக்கர்களின் நடுவிலே சிறை வைக்கப்பட்டிருக்கிறாள் அந்த அமைதி ஸ்வரூபமே ஆன சீதையினுடைய நிலைப்பாடு எங்க போய் சிக்க இருக்குது அறக்கர்கள் நடுவிலே சிக்கப்பட்டிருக்கு அதுதான் இப்ப நம்முடைய நிலையம் உருவான அந்த ஆத்மஸ்வரூபம் தான் ஆனா நாம எங்க போய் சிக்கோம் பல்வேறு எண்ணங்களிலே சிக்கி சின்ன பின்னமாகி அந்த அறக்கர்கள் நம்மை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த எண்ணங்கள் என்ற பல்வேறு அறக்கர்கள் நம்மை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்போ நாம் அதுலிருந்து விடுபட முடியாமல் சிறை வைக்கப்பட்டிருக்கிறோம் இப்போ அந்த தொலைந்து போன சீதையின் இருப்பிடத்தை கண்டுபிடித்த ஆஞ்சநேயர் போல இங்கு குரு வருகின்றார் ஆஞ்சநேயர் போல இங்கு குரு ஒருவர் வருகின்றார் குரு <வரிக்குறார> ஒருவர் வந்து அமைதியை அடைவதற்கான உரிய வழியை போதிக்கின்றார் காட்டிக் கொடுக்கின்றார் அப்ப ராமாயணத்துல இங்க ஆஞ்சநேயர் என்ன பண்றாரு சீதையை அடைவதற்கான வழியை காட்டி கொடுக்கின்றார் அவர் தான் அந்த ராம சேது பாதத்தை உருவாக்குறார் சேது பாதத்தை வந்து இந்தியாவில இலங்கைக்கு உருவாக்குறார் இல்லையா அந்த பாதையை காட்டி கொடுப்பவர் யாரு ஆஞ்சநேயர் அவர் போய் அந்த சீதையை மீட்டுக்கிட்டு வரார் அப்ப அவருடைய வழிகாட்டுதலின்படி ஜீவனாகிய ராமன் ஆத்ம தியானம் என்ற பாலத்தின் துணையினாலே மோகம் எனும் அஞ்ஞான கடலை தாண்டி வந்து சிறை வைக்கப்பட்டுள்ள அமைதி சீதையை ஆத்ம விசாரம் எனும் ராம பானத்தினாலே வாசனைகளான அறக்கர்களிடம் இருந்து தப்பிக்க வைத்து அமைதியுடன் அயோத்தியை அடைந்து ஆனந்தமாய் இருந்தான் என்பதாக ராமாயணம் சுட்டிக்காட்டப்படுகிறது அத்தியாத்ம ராமாயணத்தை இந்த செயல கோர்வை பண்ணி அதை எடுத்து விளக்கிறார் மகான்கள் விளக்குகிறார்கள் அதுதான் இப்ப நம்ம இங்க பாக்குறோம் இந்த ராமன் சீதை அனுமன் அந்த சேது பாலம் அப்புறம் இங்க வந்து அமைதி அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஒப்பிட்டு பேசப்படுது சீதைதான் அமைதி இப்ப ராமன் என்ன பண்றான் ஜீவன் அந்த அமைதியை அடைய முடியாம தவிக்கிறான் அந்த அமைதியை அடைவதற்கான வழியை ஆஞ்சநேயர் காட்டி கொடுக்கிறார் அந்த ஆஞ்சநேயர் தான் இந்த குரு அப்ப காட்டி கொடுக்கும் அவர்கள் அந்த பாதையில போகும்போது நிறைய வாசனைகளான அறக்கர்கள் இருக்கிறாங்க ஏன்னா இந்த பாதையை காட்டி கொடுத்தாலும் அப்படி ஈஸியா போயிட முடியாது அந்த பாதைகளில அறக்கர்களுடைய தொல்லை இருக்கு அதுதான் நம்முடைய வாசனைகள் என்ற அப்ப அந்த எண்ணங்களுடைய தொல்லைகள் இருந்து போரை அவன் செய்ய வேண்டியிருக்கிறது யார் செய்ய வேண்டியிருக்கு ஜீவன் போராட வேண்டியிருக்கிறது அந்த எண்ணங்கள் இடத்திலே போராட வேண்டிய அவசியம் உண்டாகிவிடுகிறது அப்படி போராடி அந்த ஜீவனானவன் என்ன பண்றான் அந்த எண்ணங்களை அழிக்கிறான் அந்த மனமானது தன் இடத்திலே இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் அழிக்கின்றது அப்ப ராமனானவன் அந்த அறக்கர்களை எல்லாம் அழிக்கின்றான் அழித்து சீதையை அடைகின்றான் அப்ப ஜீவனானவன் என்ன ஆகிறான் அந்த ஆத்மாவை அடைகின்றான் அந்த ஆத்மாவை அடைந்த பிறகு அவனுடைய நிலை என்ன அமைதி வந்துவிடும் அவ்வளவு அந்த ஆத்மாவை அடைந்து விட்ட பிறகு அவனுக்கு அமைதி சாந்தி வந்துவிடும் அப்ப ராமன் சீதையை அடைந்த பிறகு அவனுடைய அந்த நோக்கம் முடிவிட்டுருது இன்னும் அவன் போர் புரிய வேண்டியதில்லை அவன் எதை அடையணுமோ அந்த இலக்கை அடைந்து விட்டான் இப்போ அவன் சீதையோடு சென்று அமைதியாக ஆனந்தமாக வாழப்போகின்றான் அப்ப இதுதான் இந்த கதையினுடைய தத்துவமாக இங்க சொல்லப்பட்டு அந்த ராமாயணத்தோட இந்த ஸ்லோகத்தை ஒப்பிட்டு இதற்கு முந்தைய மகான்கள் பேசி இருக்கின்றார்கள் தான் இங்க நாம் எடுத்து சொல்றோம் இந்த ஒரு ஸ்லோகத்துக்குண்டான விளக்க உரையை இதற்கு முந்தைய மகான்கள் சொல்லப்பட்டு அது வம்சாவளியாக வந்து இன்று நாம் அதையும் கேட்டு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருப்பதாக பார்க்கப்படுது அப்ப இது மாதிரி ஒரு ஞான விசைகளை மகான்கள் நமக்கு எடுத்து புரிய வைக்கின்றார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் அப்ப முந்தைய மற்றும் இந்த ஸ்லோகம் உள்பட இன்னும் இரண்டு ஸ்லோகங்களிலேயும் இந்த ஜீவமுக்தனின் லட்சணத்தை வந்து விவரமாக விளக்கப்பட போகிறது அப்ப வெளியுலக விஷயங்களில் ஆசைகளை வளர்த்து கொண்டு அதனால் பெருகி வரும் வினைக்கடலில் மூழ்கியுள்ள ஜீவன் தன் மன அமைதியை இழக்கின்றான் ஆனாலும் அவன் என்றோ செய்த நல்வினை பயனாக அவனுக்கு வழிகாட்ட ஒரு குரு அமைகின்றார் என்பதாக இந்த ஸ்லோகம் சுட்டிக்காட்டுகிறது இந்த ஐம்பதாவது ஸ்லோகம் சுட்டி அதுதான் யோகி சாந்தி சமாயுக்த ஆத்மாராமோ விராஜதே அப்படிங்கிறார் அப்ப இந்த மாதிரி மோகம் எனும் அரக்கர்களை முற்றிலுமாக அழித்து யோகியானவன் அமைதியுடன் ஆத்மாவிடத்திலே ஒன்றி ஆனந்தத்தை அடைந்தவனாகி ஒளி இருக்கின்றான் என்பதை இந்த ஸ்லோகம் சுட்டி அப்ப அந்த ஆத்மாவிடத்திலே ஒன்றி ஒளி மாறுவதற்கான ஜீவன் என்ன செய்யறான் மோகம் எனும் கடலை தாண்டி வந்து முண்டை எழுகின்ற ஆசை கோபம் முதலான அறக்கர்களை முற்றிலுமாக அழித்து அமைதி அடைகின்றான் சும்மா அவன் அமைதி அடைய முடியாது அதுக்குண்டான அத்தனை செயலையும் அவன் செய்கிறான் அறக்கர்களையும் அழிக்கிறான் அது மாதிரி நாமும் நம் மனதில் எழுகின்ற எண்ணங்களை விசாரித்து புத்தியினாலே அவைகளை கண்டுபிடித்து அவைகளை அழித்து நாம் அந்த அறிவாகத்தான் இருக்கின்றோம் என்ற நிலையிலே அந்த தூய் அறிவிலேயே நாம் பிரகாசிக்க வேண்டும் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது அப்ப இன்றைய வகுப்புல நம்ம இந்த ஐம்பதாவது ஸ்லோகத்தோட நிறைவு செய்வோம் ஏன்னா இப்படியே போயிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு டைம் பத்தாது ஒன்றாவது ஸ்லோகமும் இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்க வேண்டியிருக்கு நாளைய வகுப்புல ஐம்பத்தி ஸ்லோகத்தை வைத்துக் கொள்ளலாம் இந்த ஸ்லோகங்கள் இந்த ஆதிசக்தருடைய வழிகாட்டுதல்கள் எல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா நாம் அந்த தூய அறிவாக நிலையாக திடமாக நின்று அந்த ஸ்புரணத்திலேயே நான் என்கின்ற அந்த சதா தன்னுடைய சுயம்பிரகாச அறிவிலேயே நின்று பழக வேண்டும் இதுதான் இங்கு ஆத்ம தியானம் என்பதாக சொல்லப்படுகிறது அந்த ஆத்ம தியானத்தை மேற்கொள்கின்றவன் ஆத்மா ராமனாக இருக்கின்றான் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது ஆக இன்று ஐம்பதாவது ஸ்லோகத்தோட வகுப்பை நிறைவு செய்கின்றேன் நன்றி ஓம் த